முப்பது பிரயாணத்தை மேற்கொள்ள விரும்பும் இருவர் நபி அலி வசல்லம் அவர்களிடம் அப்போது அவர்களிடத்தில் நீங்கள் இருவரும் பிரயாணம் புறப்பட்டு தொழுகைக்காக வாங்க சொல்லி பின்னர் இக்காமத்தும் சொல்லுங்கள் பின்னர் உங்களில் பெரியவர் இமாமின்று தொழுகை நடத்தட்டும் என நபி சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்